ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தை கணயமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நமயத்தபியஜ் காரியமே தஞ் தானம் தபச்சை பாவனிணா 15-16 நாட்களுக்குப் பிறகு மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் தொடர்ந்து கற்பவை கற்போம் என்கிற தலைப்பிலே இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தை குறிப்பாக இந்த பதினெட்டாவது அத்தியாயம் முடியும் வரை தொடர்ந்து செய்வதற்கு நான் முயற்சி மேற்கொள்கிறேன் என்று உங்களிடம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகம் பகவான் சொன்னார் மூன்று வகையான தியாகத்தை பற்றி உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு முதல்ல இருக்கிறதெல்லாம் நீங்கள் கூகுள் டிரைவில் பார்த்துக்கோங்க இங்கே சொல்லுகிறார் பகவான் யஜ்ஞம் தானம் தபஸ்ஸு இந்த மூன்று செயல்களையும் விடக்கூடாது நத்தியாஜ்யம் தது காரியமேவை இங்கே ஒரு குறிப்பு புரிஞ்சுக்கணும் மன தூய்மையை விரும்புகின்றவர்கள் அஜானிகள் மன தூய்மையை பெறுவதற்காக ஞானத்தை பெறுவதற்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் ஆக இது அஜ்ஞானிகளுடைய திருஷ்டியில் சொல்லப்பட்டிருக்கு ஞானத்தை பெற விரும்புகிற மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிற அதாவது ஞானத்தின் பொருட்டு மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிற அஜ்ஞானிகள் யஜம் என்று சொல்லப்படுகிற ஈஸ்வர பூஜை அல்லது ஆராதனை அல்லது வேள்வி போன்ற வழிபாடுகள் சுருக்கமாக சொன்னால் பஞ்ச மகா யஜ்யம் தேவயஜம் பித்யயஜம் பூதயஜ்யம் மனுஷ்ய யஜ்யம் பிரம்ம யஜம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்புறம் தானம் பண்ணுறது நம்மள்ட இருக்கக்கூடிய பொருளை சாஸ்திரத்தில் சொன்னபடி ஏற்கனவே நம்ம பதினேழாவது அத்தியாயத்தில் தான் மூன்று வகையான தானத்தை பற்றி படிச்சுருக்கோம் ஆக தபஸை பற்றியும் யஜ்யம் தானம் தபஸ் மூன்று வகையான யஜங்கள் மூன்று வகையான தானங்கள் மூன்று வகையான தபஸ் இதெல்லாம் விடக்கூடாது அதை செய்யணும் எதுக்காக செய்யணும் அப்படின்னு கேட்டால் யஜோ தானம் தபஸைவ பாவனானி மனிஷினாம் யஜ்யம் தானம் தபஸு இதெல்லாம் மனசை சுத்தப்படுத்தக்கூடியது அதாவது மோட்சத்தை விரும்புகிறவனுக்கு மனசை ஒக்குவப்படுத்தக்கூடியது பாவனானி பாவனானின்னு சொன்னால் சுத்தப்படுத்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஆக மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பஞ்ச மகா யஜ்யங்களுக்கும் தானத்திற்கும் தபஸுக்கும் இருக்குது உடம்பால் செய்கிற தபஸு மனசால செய்கிற தபஸ் வாக்காள செய்கிற தபஸெல்லாம் படிச்சிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கணும் மனிஷினாம் அப்படிங்கிறதுக்கு அதாவது லௌகிக பலனை விரும்பாம இந்த யஜ்னதான தபஸை பண்ணுகிறவர்களுக்கு அந்த மனசை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு வரும் லௌகிக பலனை விரும்பினா அந்த பலனை விரும்புறதே ஒரு தோஷம் அது தூய்மைன்னு சொல்ல முடியாது உலகியல் பயன்களை விரும்புறதே ஒரு வகையான மன தூய்மையின்மையைத்தான் குறிக்கும் ஆ உலகியல் பயன்களை விரும்பாம இருக்கிற மனப்பக்குவத்தைத்தான் மன தூய்மைன்னு சொல்ல முடியும் அதை வளர்க்கறதுக்குத்தான் விக்னதான தபஸ பண்ணணும் ஆக மனிஷினாம் அப்படின்னா பல அனபிசந்தீனாம் என்று விளக்க உரை சொல்லி இருக்கிறார் பாவனானா சித்தசுத்தி கராணி ஆஹா அதுக்கு காரணமாகிறது எனவே யஜதான தபஸ விடக்கூடாது அப்படிங்கறத சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாளைக்கு படிக்கலாம் யஜதான தப்கர்ம தியாஜியம் காரியமே தத் யோதம் தபச்சை பாவனானி மனிஷிணாம்